முப்பத்தி எட்டு இத்பான் அபி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது நாங்கள் நபி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடன் தொழுவோம் அப்போது நபி சொல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்கள் சலாம் கொடுக்கும் போது நாங்களும் சலாம் கொடுப்போம்